زید بن அவருக்குலி போன்று உண்டு நோன்பாளியின் நற்கோலியில் எதுவும் குறைந்துவிடாது என்று நபி சல்லும் அலிஹசல்ல அவர்கள் கூறினார்கள் இது ஹசன் சகி என திருமதியும் கூறுகிறார்கள்